நாற்பத்தி எட்டு அவர்கள் அறிவிக்கின்றார்கள் நீங்கள் இறை விசுவாசம் கொள்ளும் வரை சொர்க்கத்தில் நுழைய முடியாது நீங்கள் ஒருவருக்கொருவர் அன்பு செலுத்தும் வரை நீங்கள் இறை ஆக முடியாது நீங்கள் எதை செய்தால் அன்பு செலுத்திக் கொள்வீர்களோ அதை உங்களுக்கு அறிவிக்கட்டுமா அது உங்களுக்கு இடையே சலாம் கூறுவதை பரப்புவதாகும் என்று நபிசல்லும் அலை அவர்கள் கூறினார்கள் முஸ்லிம் ஐந்து நான்கு